நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தலை நிகழ்ச்சிக்காக அஞ்சல் தலை குறித்து தான் அறிந்த தகவல்களை நற்றினை நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் இதோ மங்களூரை சேர்ந்த திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஸ்ரீதரன் ஐயா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் பெங்களூர்லாம் எப்படி இருக்குது நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சார்சூன் ரெய்ன் செப்டம்பர் வரைக்கும் வெயில் அடிச்சுட்டு இருக்கு மழை பெய்ஞ்சா காவேரியல தண்ணி திறந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த அஞ்சல் தலையில் இடம்பெற்ற ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருந்தாங்க மேடம் இங்கிலாந்து கவர்மெண்டேஷன் இருக்கும் அதாவது ஒரு படம் இருக்கு இருக்கும் எல்லா ஸ்டாம்புல பாத்தீங்கன்னாலும் ஒரு படம் இருக்கும் ஆமா அதுல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாம்ப்ல பாத்தீங்கன்னா அந்த தலைவர் சொல்லிருந்தாங்க அவங்க ஆனா ஆக்சுவலி வந்து தலைவர் இல்ல அது ஒரு தலைவி அப்படியா பெண் அதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க அந்த தலைவி பேர் வந்து குவீன் விக்டோரியா இங்கிலாண்டோட மகாராணி ஸ்டாம்ப் அவங்களோட ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன் விக்டோரியா வந்து தலைவர் இல்ல தலைவிங்கிறது வந்து செகண்ட் இது பாத்தீங்கன்னா அதுல வந்து எப்பவுமே இப்ப வந்து கண்டியோட பேர் இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட அப்சர் இங்கிலண்டோட ஸ்டாம்ப் அது வந்து இந்த யூனிவர்சல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு மாத்திரம் அவங்க வந்து எக்ஸாம் பண்ணிருந்தாங்க ஆமா ஆமா எந்த எல்லா இருக்கிற எல்லா கண்ட்ரிலயுமே பேரு இருக்கும் ஸ்டாம்ப்லேயும் பேரு இருக்கும் இந்த ஒரு கண்ட்ரில மட்டும்தான் பேரே இருக்காது அதுக்கு பதில அவங்க என்ன பண்றாங்க கண்ட்ரியோட பேருக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா அந்த இங்கிலாந்து மகாராணியோட முகத்தை வந்து அதுல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அப்ப எல்லா ஸ்டாம்புமே அவங்க முகம்தான் இருக்குமா அவங்க அவங்களோட முகம் அதாவது அந்த இமேஜை வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அது வந்து இங்கிலாந்து ஸ்டாம்ப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான இந்தியான்னு பிரிண்ட் ஆயிருக்கும் இங்கிலாண்டோட ஸ்டாம்ப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இந்தியா பாரத்துக்கு பதிலா அந்த மகாராணியோட மொகத்தை வந்து அங்க இது பண்ணிருப்பாங்க அதுக்கு பதிலா அதுக்கு பதிலாக அத பிரிண்ட் பண்ணிருப்பாங்க இங்கிலோட ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும் பதிலா மாத்திரம் அவங்க வந்து அந்த மகாராணியோட இமேஜ் வந்து போட்டுருப்பாங்க உங்களுக்கு இது வந்து இந்த வர்ல்ட்ல வந்து எந்த கண்ட்ரிக்குமே இந்த இதே இல்ல அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் அடுத்த தகவல்யா ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டோம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் கேட்கறவங்களுக்கும் கஷ்டம் அதனால இதுவரைக்கும் நீங்க சொன்ன தகவல்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் ஐயா கண்டிப்பா சார் கண்டிப்பா நன்றிங்க ஐயா தேங்க்யூ சார் தேங்க்